எல்லா விதத்திலும் நமக்கு ஒப்பானவராய் வந்த ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு தீபாவளி ஸ்வீட்ஸ் தீவாளி ஸ்வீட்ஸ் வாசிக்க வேண்டிய பகுதி ஒன்று குரந்தியர் எட்டாம் தியாயம் முதல் பதிமூன்று வசனங்கள் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை குறித்த அறிவு உண்டு நாம் நல்லாக தெரியும் அறிவு இருமாப்பை உண்டாக்கும் அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும் ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானால் ஒன்றையும் அறிய வேண்டிய விதமாய் அவன் இன்னும் அறியவில்லை தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற காரியத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்று அறிந்திருக்கிறோம் வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம் ஏசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள் அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாக இருப்பதால் அசுசிப்படுகிறது போஜனமானது நம்மை தேவனுக்கு உகர்ந்தவர்களாக்க மாட்டாது என்னத்தினாலெனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை புசியாதிருப்பதனால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கலா இராதபடி பாருங்கள் ப்படியில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலே பந்தியிருக்க ஒருவன் கண்டால் பலவீனனாக இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா பலவீனம் சகோதரன் உன் அறிவு நிமித்தம் கெட்டு போகலாமா அவனுக்காக கிறிஸ்து மறித்தாரே இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்தவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள் ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன் இன்றைய மனநவசனம் ஒன்று குரந்தியல் பத்து முப்பத்தி ஒன்று நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள் வாட் எவர் யூ ஈட் or drink, or whatever you do, you must do, do must all for the glory ியாங்கும்லா கோலமாய் தீபாவளி கொண்டாடப்படும் காலம் இது கிறிஸ்தவராகிய நாம் நமது பிறந்த நாள் விழாக்கள் மற்றும் கிறிஸ்துமஸ் விருந்துகளில் இந்து நண்பர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம் அவர்களும் கலந்து கொண்டு நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தி விட்டு பருமாறும் உணவை உண்கின்றனர் ஆனால் அவர்கள் நம்மை தங்கள் பண்டிகை விருந்துகளுக்கு அழைக்கும் போதும் உணவு வகைகளை தரும்போதும் நமக்கு தயக்கம் வருகிறது அது அவர்களை புண்படுத்துகிறது சிலைகளை வணங்கும் எண்பது சதவீத இந்தியரை வேண்டிய நாம் இக்காரியத்தில் எப்படி நடந்து கொள்வது என்பதை கவனிப்போம் ஒன்று குருந்தியர் எட்டு மற்றும் பத்தாம் முழு அத்தியாயங்களில் அப்போஸ்தலன் பவுல் இதை விவாதிக்கிறான் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் நான்கு காரியங்கள் ஒன்று சரியாய் சொன்னால் சிலையானது ஒன்றுமில்லை அதைத்தான் ஒன்று குருந்தியர் எட்டு நாளிலே வாசித்தோம் அது ஏசாயா முப்பத்தி ஏழாமத்தி ஆயும் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுடைய தேவர்களை நெருப்பில் போட்டுவிட்டது மெய்தான் அவைகள் தேவர்கள் அல்லவே மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே ஆகையால் அவைகளை நீர்த்தூளி ஆக்கினார்கள் எனவே சிலைகளுக்கு படைக்கப்படும் எந்த ஆகாரமும் கரைப்பட்டு போவதில்லை ஆயினும் ஆகாரமானது சிலைகளுக்கு படைக்கப்படும் போது அது புனிதமடைகிறது என்பது சிலை வணக்கத்தாரின் நம்பிக்கை ஆகவே இக்கண்ணோட்டத்தில் படைக்கப்பட்ட ஆகாரத்தை கொடுத்தால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாததுதான் அதைத்தான் ஒன்று கூருந்தியர் பத்தாம் அதிகாரம் இருபதாம் இருபத்தி ஓராம் வசனத்திலே வாசிக்கிறோம் அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேளுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுறேன் நீங்கள் பேய்களுடைய ஐக்கியமாக இருக்க எனக்கு மனதில்லை நீங்கள் கர்த்தனுடைய பாத்திரத்திலும் பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே நீங்கள் கர்த்தருடைய பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாதே ஆனால் அவர்கள் கொடுக்கிற பதார்த்தங்களை புன்முறுவலுடன் பண்புடன் வாங்க மறுத்துவிடலாம் ஆனால் அவர்கள் இன்னும் வற்புறுத்தினால் அதை வாங்கி கொண்டு வறியவர் எவருக்கேனும் கொடுத்துவிடலாம் இரண்டாவது சிலை வழிபாட்டு கோவிலுக்குள் ஆகாரம் வழங்கப்பட்டால் அதை நாம் சாப்பிட முடியாது மூன்று சிலை வணக்கக்காரிடம் இல்ல விருந்துகளுக்கு நாம் அழைக்கப்பட்டால் அங்கு ஒன்றையும் விசாரிக்காமல் சாப்பிடலாம் பத்து இருபத்தி ஏழு அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது போக உங்களுக்கு மனதிருந்தால் மனசாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்களுக்கு முன் வைக்கப்படுகிற எதையும் புசியுங்கள் நான்கு கடைகளில் விற்கப்படுவதையும் ஒன்றும் நினைக்காமல் சாப்பிடலாம் ஒன்று குருந்தர் பத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு எதையும் வாங்கி புசியுங்கள் மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையவை மிருகங்கள் பறவைகள் செடிகொடிகள் மரங்கள் இவை படைப்பாளராகிய நமது கடவுளுக்கு சொந்தமானவை நாம் அவருக்கு சொந்தமானவர்களானதால் இவையாவும் நாம் அனுபவிக்கவே இவை எல்லாம் இன்று வாசித்த வேத பகுதியில் உள்ளது போல நான் மனப்பாடு பண்ணினது போல திருவசனத்தினாலும் துதிஜபத்தினாலும் அவை தூய்மையாக்கப்படும் ஒன்று தீமத்தையும் நான்கு நான்கு ஐந்தையும் எடுத்து வாசிங்க எனினும் இந்த இரண்டு அத்தியாயங்களிலும் ஒன்று குருந்தியர் எட்டு மற்றும் பத்தாம் அத்தியாயங்களில் ரோமர் பதினாலாம் அத்தியாயத்திலும் கற்பிப்பது என்னவென்றால் இறை சத்தியத்தின் அறிவும் கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கும் விடுதலையும் நமது சகோதர சகோதரிகளின் பலவீன மனசாட்சியை புண்படுத்தாமலும் அவர்களுக்கு தடைக்கல்லாயிராமலும் பார்த்து கொள்ள வேண்டியது நமது பொறுப்பு நமது சகோதரன் இடறிப்போவதற்கு நாம் காரணமாக இருந்தால் அது பாவமாகிறது நமது இந்திய சகோதர சகோதரிகளை இனிப்பான இயேசுவிடம் கொண்டு வர திருமறையின் வரம்பிற்குள் நம்மால் இயன்ற அத்தனையையும் நாம் செய்ய வேண்டும் மதுரையை சேர்ந்த வே சந்தியாகும் ஐயர் அவர்கள் அழகாக பாடினார்கள் ஏந்து தேச மாது சீரோமணிகளை விந்தையொளிக்குள் வரவழை போம் சுந்தர குணங்கள் அடைந்து அறிவியல் உயர்ந்து நிர்பந்தங்கள் தீர்ந்து சீரந்து இலங்கீட இதுவே நம்முடைய வாஞ்சியாயிருக்கட்டும் நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள் எங்கள் மகாபிரிய தேவனே உங்களுடைய குமார்னா இயேசு கிறிஸ்து அவரை போல எங்களை மாற்றுவதற்காக எங்களைப் போல மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இந்த உலகத்திற்கு வந்தாரு எவ்விதத்திலும் அவர் சகோதரராகி எங்களுக்கு ஒப்பாக அவர் எடுத்துக்கொண்ட அந்த இன்கார்னேஷனுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் கத்தாவே எங்களுடைய இந்திய சகோதர சகோதரிகளுக்காக ஆண்டவரே நாங்கள் எங்களால் இயன்ற அத்தனையும் உடைய வசன வரம்பிற்குள்ளே செய்து அவர்களை புண்படுத்தாமல் இருந்து கொண்டு அதே வேளையிலே சத்தியத்திற்கும் நாங்கள் சாட்சியாக நிற்க கர்த்தனைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே நாங்கள் எவ்வளவுதான் கவனமாக இருந்தாலும் பகையும் விரோதத்தையும் நாங்கள் ஒட்டு மொத்தமாக நாங்கள் அகற்றிவிட முடியாது தவிர்த்து விட முடியாது ஆனாலும் எங்களுடைய அறிவீனத்தினாலே மதியீனத்தினாலே நாங்கள் போதுமான அளவு யோசனையோடு நடந்து கொள்ளாததினாலே புத்தி இனத்தினாலே கர்த்தாவே நாங்கள் எந்த ஒரு சகோதரனையும் சகோதரியையும் எங்களுடைய இந்து நண்பர்களையும் மற்றவர்களையும் நாங்கள் இழந்துவிடக்கூடாது ஆண்டு ஒரு மிகவும் ஞானமாய் நடந்து கொள்ள உதவி செய்யும் வெறும் அறிவு இருமாப்பை உண்டாக்கும் அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும் என்று வாசித்தோமே அதுவே எங்களுடைய வாழ்க்கையின் கோட்பாடாக இருக்கட்டும் நீர் எங்களுக்காக உங்களுடைய குமாரனை தத்தம் செய்து முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் அவர் எங்களோடு கூட வாழ்ந்து பாவத்தை வெறுத்தாலும் பாவிகளை நேசித்து பாவிகளின் ஸ்நேகிதராக இருந்தாரே அதுவே எங்களுடைய வாழ்க்கையின் முறையாக அமையட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமை